நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு காட்டுல ஒரு முனிவர் தன் குடும்பத்தோட வசித்து வந்தாரு அந்த முனிவருக்கும் அந்த முனிவரோட மனைவிக்கும் நீண்ட நாட்கள குழந்தைகளே இல்லை ஒரு நாள் அந்த முனிவர் ஆத்துல போய் குளிச்சுட்டு கரையில வந்து உக்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும் ஒரு எலி வந்து தாவி அவர் மடியில ஏறி குதிச்சு அந்த பக்கமா அதை பார்த்த அந்த முனிவர் இந்த எலி குஞ்சை வந்து ஒரு பெண் குழந்தையா மாத்தி நம்ம எடுத்துட்டு போய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவ வலிமையால எலிக்குஞ்ச ஒரு அழகான பெண் குழந்தையா மாத்திட்டாரு அதன் பிறகு அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன்னுடைய மனைவிக்கு அறிமுகப்படுத்தி வச்சு இவ நம்மளுடைய மகள் இனிமேல் இவளை நம்ம சீரும் சிறப்புமா வளர்க்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாரு இரண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய ரொம்ப அருமையா வளர்த்து வந்தாங்க அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய அழகான பெண்ணாக மாறி நின்னா இத பார்த்ததும் அந்த முனிவர் நினைச்சாரு நம்ம மகளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள பாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தவன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் தான் அவருக்கு மனசுக்கு தோணுனது உடனே சூரியனை பார்த்து கேட்டாரு ஏ சூரியனே என்னுடைய மகளை நீ திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு அப்ப அந்த மகள் சொன்னா அப்பா வேணாப்பா அவரு ரொம்ப வெப்பமா இருக்காரு எப்ப பார்த்தாலும் சூடாவே இருக்காரு எனக்கு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லவும் அந்த சூரியன் சொல்லிச்சு அப்போ நீங்க வந்து மேகத்தை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் முனிவர் மேகத்தை சந்திச்சு ஏ மேகமே என்னுடைய மகளை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா அப்படின்னு கேட்டாரு அப்ப அந்த பெண் சொன்னா அப்பா வேணாப்பா இந்த மேகம் வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு எனக்கு நடுங்கும் வேணாம் அப்படின்னு சொல்லவும் அந்த மேகம் சொல்லிச்சு அப்போ நீங்கள் வந்து இந்த மலையை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த முனிவர் அந்த மலையை சந்திச்சு ஏ மலையே என்னுடைய மகளை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த பெண் சொன்னா அப்பா வேணாப்பா அவர் மிக கடுமையானவராக இருக்காரு அவரை வச்சு நான் எப்படி காலம் தள்ளுறது அப்படின்னு சொல்லவும் அந்த மலை சொல்லிச்சு அப்போது நான் எவ்வளோ கடுமையான மலையாக இருந்தால் கூட என்னை கொடையிற எலியை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த முனிவர் எலியை பார்த்து ஏ எலியே என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறாயா அப்படின்னு கேட்டாரா உடனே அந்த பெண் சந்தோஷமா சிரிச்சுகிட்டே அப்பா எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம் உடனே முனிவர் தன்னுடைய மனைவிய கிட்ட சொல்லி அவளோட சம்மதத்தோட அந்த பெண்ண மறுபடி ஒரு எலியா மாத்தி அந்த எலிக்கை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரான் என்னாச்சு பாத்தீங்களா இனம் இனத்தோட தான் சேருன்றது சரியா இருக்கு என்னதான் பெண்ணாக வாழ்ந்து எலியா பிறந்த அந்த பெண்ணுக்கு எலியை தான் பிடிச்சிருந்திருக்கு அதனாலதான் அது மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி